செம்பன் மாளிகை நின்று பேரம்பலம் நேரு வறுமுறை வளங்கொண்டிருங்கிய பின்னர் வணங்கிய மழிகுடும் பூந்தார் இவ்வாறெல்லாம் வணங்கிக் கொண்டு பேரம்பலம் என வணங்கி கொண்டு உள்ளே பூந்தாராம் யாரே யாரு சுந்தரர் சரிங்களா பூந்தார் அருமறை முதலில் நடுவீனில் கடையில் அன்பரம் சிந்தையில் அளந்த திருவளர் ஒளி சூழ் திருச்சிற்றம்பலம் பரும்பதேன் மறையினுடைய முந்தைய முதல் நடு இறுதியும் ஆனாய் என்கிறார் அதுபோல் பெருமான் ஏன் திருமறைகளில் திருமறைகளிலே முந்தை மண்ணியும் சரி சரி கடையிலும் சரி மூன்றிடத்திலும் பேசப்படுகிறார் யாரு பெருமானை அதனால் அவ்வாறு இருக்கின்ற அருமையான அருமறை முதலில் நடுவில கடையில் அன்பர்தம் சிந்தையில் மலர்ந்த மறைகளில் மலர்ந்திருக்கிற திருவழி மட்டுமல்ல யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவங்க உள்ளத்தில் மலரணும் பாருங்கள் திருக்குறள் உரையிலே யார் தனிமேலும் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் சொல்லி தங்கிது நிலைமிசை மூணாவது குரலில் மூணாவது குரல் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடுவாழ்வார் வாரா போன படிமேல உரை படித்திருந்தால் தவிர இந்த குரலுக்கு வர எந்த முண்டமும் கலந்து மலர்மிசை ஏகினான் அன்பால் நினைவாருடைய உள்ள கமலமாகிய மலர்னர் பண்ணாரா திருவள்ளுவர் ஹலோ எந்த குரலுக்கு ஒரே எழுதுகிறீர் மூன்றாவது குரலுக்கு அது என்ன இருக்குது மலர் மிச்சை எழுதுனா அதில் தாமரை பூவிலையா அல்லது மல்லிகைப்பூவிலையா அதுதான் வளங்கல அதெல்லாம் எழுதாதீர் அன்பால் நினைவாருடைய உள்ளமாகிய மலர்ன்னு எழுதும் என்று சொன்னாரா திருவள்ளுவர் அவர் கிமு திருவள்ளுவர் இந்த நோக்கத்தில் கீபி ரெண்டாம் நூற்றாண்டு போட்டுருக்கான் மக்கு மதுப்பெயர்வா கிமு திருவள்ளுவர் காலம் ஆகவே அது படிம அன்பால் நினைவாருடைய உள்ள கமலத்தின் அவர் நினைந்த வடிவோடு விரைந்து சேரவில் ஏகினான் என காலத்தால் சொன்னார் விரைந்து நம்ம தமிழ் தான் நம்ம ஆங்கிலத்தை கொடநாட்டு காசிக்கு போனாலேயா செஞ்சு தெரிஞ்சதாகும் அதனால படிச்சுக்கிட்டு இருக்கையா ஏன் காசியில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு செஞ்சு தெரிஞ்சுக்கிறீங்களே அந்த காசியில் அந்தவன் நிறைய இடத்துக்கு தமிழ் தெரிஞ்சுக்காங்க தமிழன் தானே தமிழ் தெரிஞ்சுக்கிறாதான் ம் அதனால் அன்பால் நினைவாடு உள்ளமாகிய கமலம் உள்ளமாகிய தமிழை ஆ உள்ளமாகிய கமலத்துடன் அவர் நினைந்த வழிவோடு யார் எந்த தெய்வத்தை நினைக்கிறாங்களோ அந்த தெய்வம் அந்த அவங்க அந்த அந்த அவன் நினைந்த வடிவோடு விரைந்து சேரலும் சரி சின்ன நினைச்சாலே போதும் நினைப்பவர் மனம் கோயில் கொண்டது அவரு அதனால் அந்த நினைப்பது மனத்தில் விரைந்து சேரலின் திருக்குறள் என்ன சொன்னார் மலர் ஏகுவான்னு சொல்லணும் ஆமாம் என்னவா நினைச்ச பிறகுதானே அவன் வருவான்னு சொல்லணும் நினைப்பதற்கு முன்னே அவன் வந்துருவானான் ஏகினான் என் போயிட்டான் ஏன் போயிட்டாங்க அவன் உள்ளத்தில் நீ இப்போ நினைக்கிறக்கு விஜிவா கி திருமூல திருமணம் தான் படிக்கையா ஆமாங்க சிவசிவன் எந்த தீவனையாளர் சிவசிவன் எங்கதான் தீவனை மாலம் சிவகிவ என்ன தேவருமாவை சிவகிவ என்ன சிவகங்கை தானே இப்போ படிக்கிற இதுக்கு முன்னாடி சிவ சிவனு சீன் அந்த ஆரம்பித்து இல்லைப்பா அப்பவே உள்ளே வந்துட்டாருண்ணா அன்பால் நினைவார்தம் உள்ள கமல சின்னம் அவர் நினைந்தபடி ஓ யாரு திருநா நாராயண பெருமான் நினைச்சா நாராயணனா நம்ம சிவபெருமானை நினைச்சா சிவபெருமானா முருகனை நினைச்சா முருகனா துர்க்கையை நினைச்சா திப்பையா நினைந்த படிவோடு விரைந்து சேரும் வே வந்துடுவாராம் ஆதலால் திருவள்ளுவர் மலர்மிசை ஏகுவான் என்று சொல்லாமல் ஏகினான் என்றார் மூணாவது குரல் மூணாவது குரல் இதெல்லாம் படித்தது திருக்குறள் படித்ததாக அர்த்தம் நலம் செய்யின மலர் செய்கின மானந்தி மானந்து சேர்ந்தா சேர்ந்தால் நிலைமை செய்டு மேடு வாழ்க வாழ்க்கை பாட்டுக்கிட்டங்கள் இல்லை இல்லை இன்னைக்கு தமிழ் எம்ஏ வருது நான் எம்ஏங்கிறது இல்லை இன்னே பா பாரு அது டிகிரி ரொம்ப உயர்ந்தடிகிடு மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ்னு பேர் அப்புறம் இம்மியாக ரொம்ப மிகச் சிறந்த படிப்பு பேர் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படிங்களா இல்லைன்னா கடைகளில் நான் பெரிய மாஸ்டர் தான் அதெல்லாம் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னே மலஜி செய்யணுங்கிறதுக்கு என்ன இருக்குது என்ன போஸ்திரா என்னவா என்ன வேணும் காலையில் வந்தால் கஷ்டமா இருக்குது நல்ல டிகிரி உயர்ந்த டிகிரி தான் என்ன பண்றது முருகா முருகா எனவே பாருங்க என்ன பார்த்து முன்னூற்றி ஐந்து அப்பதான் அங்கே இருக்கிற அந்த இவையெல்லாம் நெனைப்பதற்கு முன்னே அப்படியே பெருமானை எடுத்துக்கொண்டே போகலாம் ம் வையகம் பொலிய மறைச்சியிலம்பார்த்த மந்துளே மாலையன் தேர ஐவர் தாம் வெடியே ஆடுகின்றாரை அஞ்சலி மலர்த்தி முன் குவித்த கைகளோ திளைத்த பாருங்கள் பெருமானை வணங்குகிற பொழுது எப்படி இருக்கான் அது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வரலாற்றில் வந்தமுன்னா ரொம்ப நேரம் ஆச்சு வரலாற்றில் நான் சுந்தரப்பெருமான் திருவதியையெல்லாம் வணங்கி சில்லைக்கு வந்து வணங்க போகிற அவ்வளோதான் சில்லைன்னு சொன்ன உடனே கொடுத்துக்கேற்கிறார் சில்லை எப்படி இருக்குது தெரியுமாப்பா சொன்ன அப்படியே அறிஞ்சு வரலாற்றில் நம்ம கொஞ்சம் கூட அனுபவம் போயலை அதுவாக போகலை ஆனால் சில்லையிலேயே செல்வ நடுமாறம் சென்று துவனோன்று செல்லம் அதுதோய செல்லம் உயர்கின்ற செல்வ வாழ்வில்லை சிற்பம் பழமிய செல்வன் கலலேற்றம் செல்லம் செல்லணும் ஆ புரியலாமா போகணும் தேனையா நாய்க்குங்க கோயிலுக்கு போகணும் சிவசீதை ஆமாம் கோயிலுக்கு வந்து பத்தியா கோயிலுக்கு தான் கோயில் தான் கோயிலுக்கு தான் போகிறான் சிதம்பரம் தான் சிவசீதை பார்த்திங்களா ஆறு ஆமாம் வையகம் பொ மறைத்திலம் பார்ப்ப மன்றுளே மாலையன் தேர ஐவ ஐயர்தாம்பெலியே ஆடுகின்றாரீ திருமாதிரமெல்லாம் தேடிட்டு போகிறாங்க நமக்கு என்னென்ன நடராஜா நல்ல மன்றத்தில் இருந்து எல்லாரும் காணாடாதான் அது எல்லாம் தேடி போயிட்டு நமக்கு அவரை நாடி அருள் செய் அருமையில ஆமாம் மறைத்திலம் பார்ப்ப மன்றுளே மாலையன் தேர ஐயர்தாம்பெலியே ஆடுகின்றாரி அஞ்சலி மலத்தியமும் கைகளோ தெளைத்த தன்களோ அந்த கர்ணமோ கலந்த அன்பு உண்ட செய்தவ பெரியோன் சென்று தாழ்ந்து எழுந்தான் திருக்களிப்புப்படி மருந்து திருக்களிப்புப்படிங்கிறது அந்த பெருமான் எழுந்தொள்ளி இருக்கிற அந்த மேல் மாடம் இருக்குதுல்ல அந்த மாடத்தில் இருக்கிற அந்த வாயை தான் திருக்களிப்புப்படின்னு சொல்லுவோம் அங்கே சென்றாராம் சென்று இதை சொல்லிட்டு முடிச்சிடுவோம் இது எல்லோரும் தெரிய பார்த்து எப்படி வந்தீங்கன்னா அது இது எல்லோரும் தெரியுமா அந்த ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள திரைப்படம் போனால் என்ன பண்ணுறேன் அது முன்னாலையெல்லாம் பாட்டு போடுறான் அப்போ அந்த இதெல்லாம் இதெல்லாம் விற்கிட்டு இருக்குது அது வேலை விற்கிட்டு போவதே இருக்குது அது வந்து பழகம் போகிறதே இல்லை யாராவது எம் அல்லது சிவாஜி கணேசன் நடித்தா அந்த படத்துக்கு போவோம் கேஜி சுந்தராம்பா ஆமாம் ஆமாம் சரியில் போடுறதெல்லாம் இந்த மூன்று இனத்தில் யாராவது ஒருத்தரை வைச்சாங்கன்னா முக்கியம் எனக்கு ஆகும் அது என்ன ஆறு நாலு மாதம் ஆறு மாதம் ஒரு தடவை போய் கூட கும்பகோணத்தில் போயிவிட்டு முதல்ல நேரம் காய்மேலை போய் மணி வீட்டு அப்படியே நேராக கும்பகோணம் வந்து சில பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லா என்னென்ன என்னென்ன நல்லா நான் சாப்பிடுவேன் தாங்கியாக சாப்பிடுவாங்க சாப்பிடுச்சு நாலஞ்சு மாதத்துக்கு ஒரு தடம் தான் போவோம் சினிமா இருக்கு என்ன செய்வாங்க நல்லா நல்லது மாதிரி படங்கள் பார்த்துட்டு சாய்ந்தரம் ஆறுக்கள்லாம் திருப்பணம் அப்படிதான் செஞ்சு கழிப்பிடம்னா மாத வருஷத்தில் ரெண்டோ ஒன்றும் ஆனால் நல்ல இந்த மாதிரி பெருமக்கள் ஆகுது இப்போல்லாம் நாளைக்கு போய் பண்றது புறம் போகேன் புறம்போகல் ஒற்றையின் எனவே ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள பெருமானி கோயிலுக்கு போகின்ற பொழுது டென்ஷன் அப்படிங்கிறமே அதான் ஆங்கிலத்தில் சொன்னால் நம்முடைய கண்ணானுக்கு மட்டும்தான் வேலை செய்யணுமே காது வாய் மூக்கு உடம்பு வேறு எதுவும் என்று சொல்ல முடியும் தண்ணி மட்டும்தான் வேலை செய்யணும் கோவிலில் பார்க்கணும் ஐந்து பேரறிவும் கொள்ள இது புறக்கருவி இனி அகக்கருவி அலப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் நாள் இருக்குது அது சித்தங்கிற தான் வேலை செய்யணும் சிந்திக்காது அதே பெருமானம் சிந்தித்து புறக்கருவியில் கண்கள் மட்டும் கறந்துருக்கணும் அழக்கருவியில் சித்தம் மட்டும் இருக்கணும் சிந்தையாக நமக்கு மூன்று குணம் இருக்குது பொண்ணு ஆணவம் ஹலோ அப்புறம் இன்னொன்றுங்க கண்ணம் மாயும் தான் அந்த ஆணவம் இருக்குது பாருங்க சாத்ரிய குணம் ராட்சத குணம் தாமத குணம் இதை செய்ன் சாத்திரிய குணம் ராட்சத குணம் தாமத குணம் தாமத குணம்னா தோம்பேற்ற எது எடுத்தாலும் என்ன அல்வா கடைங்கள சாப்பிட்டுமான்னு சரி அதுவா ஒன்று கொண்டாங்க இல்லை தான் சாப்பிட்டாலும் சரி இது ஆனது பாருங்க இது என்னது தாமத குணம் அப்புறம் ராட்சத பண்ண சரி ஆமாம் இப்போ கேட்க தெரிஞ்சது மூணு மணிக்கே கேட்டேன் என்ன இது பாயுது ஒன்று அதுன்னு தான் சாத்தியை வேணும்னா அல்வாதா சாதி ஆ இதே இப்படி எல்லாம் வேறு நல்லா இருக்குமில்ல அது போல தான் கோயில் போனாலும் ஐந்து கண்களே கொள்ள ஆளப்பரும் தரணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணமொரு மூன்றும் பெருந்து சாத்விகமேயாக இந்த மாதிரி மூன்று கவிகள் இப்படி இருக்கட்டும் இந்துவால் தரையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனி பெரும் கூச்சில் அடுக்கோய் பெருமானை கண்டாரே வந்த பேரன்பம் ம்சி அப்படியே திளைக்குமா வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மறந்தா அதான் சுந்தரத்தை வணங்கிய மணிக்கு அப்படி போய் பெருமானி வணங்கினாலான் வணங்கி தென்னிலா மலர்ந்தவேணியாய் உந்தம் திருநறம் கும்பிடப்பெற்று மண்ணிலே வந்த திரவியே எனக்கு இதெல்லாம் நெட்டுக்கணும்னு சொல்லுவாங்க தென்னிலாம் மலந்தவேணியாய் பெருமானி நிலவு பொறுக்கிற தடையுடையவனி குந்தம் திருநடம் கும்பிடப்பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாழிலாம் இந்த பிறவியே எனக்கு நல்ல பிரிவு தான் சாமி ஏன் உண்மை வணிக இன்பமாம் என்று அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுதான் கண்ணில் ஆனந்த அருவி நீர் சொறிய தன்னை தண்ணி தாழ்ந்தாலே ஆகுதான் கண்ணில் ஆனந்த அருவி நீர் சொறிய கை மலர் மேல் குவித்து கிறங்குவிவார் ஓங்குக்கும்ியல் குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார் அப்படியே பாடலாம் நாராம் இப்படி எல்லாம் பாடினார் இருக்கு இன்னைக்கு சுந்தர பதிகம் செல்லைக்கு தெரியும் இருக்குதா தெரியுதா சுந்தரப்பதிகம் தெல்லைக்குதா எவ்வளவோ தவ டவ கறையுது இப்படி நல்லா தன்னை மறந்து பாடி இருக்கிறார் பாடினா பண்ணி வருகிறேன் பண்ணினார் ஆனால் இன்னைக்கு எல்லாங்கடி ஏட்டில் எழுதியாதது கடையாங்கிறேன் தின்னால் உண்ணாமூலி உமையானதான் இருக்குது அதான் ஞானம் சொன்ன சொல்கிறேன் அவர் தான் இருக்கே தவிர கொஞ்சம் மட்டும் இல்லைங்களா ஒன்றுதான் இருக்குது கொன்றவன் தானி இறந்தவன் இன்னும் மகன் என்று சொல்லி இப்பொழுது நாமும் இங்கே சுந்தர பெருமானோடு பில்லையின் பதியில் வணங்கணும் வணங்கி அப்படியே வெளியில் வந்தார் என்ன அப்படின்னா எல்லாம் உங்கள் வேண்டுகிட்டு வந்துடுவோம் சரி நீங்கள்லாம் அவரை வந்து நாள் நாற்று மணி நேரம் மணி வாங்கி வீட்டுக்கு சென்று வாருங்கள் அடுத்த வாரம் சுவாமி அடுத்த வாரம் இங்கே தெரியலே இருக்கிற என்ன உங்களுக்காக சொல்லுங்கள் ரிஜுவாத் ரிசுவாத் ரிஜுவாத்னு இதை வணங்கி இப்போது சுந்தரது உள்ளே போய் சிவத்த பெருமாதத்திலும் வெளியே சுந்தரனுடைய திருவடிகளும் நடைபெற்றுக் கொண்டு இப்பொழுது நேராக எங்கே வந்தால் கலரூர் வந்தால் சொன்னேன் அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கிய எல்லை மறுவா நெறியளிக்கும் வதவோன் எங்கோன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்களை பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமும் ஆயி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநீகன் இறைவன் அடிவாழ்க வேகம் கழுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு கேயோன்தன் பூங்கடல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க திரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசன் அடி போற்று எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்று சிவன் சேவடி போற்றி நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி தீரார் பெருந்துரைனும் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருடும் போற்றி சிவன் அவன் என் அவன் அருடாலே அவன் தாழ்வணி சிந்தை மகிழ சிவபுராணந்தன்மை முந்தை விரை முழுதும் மாய உரைப்பன் யான் கண் முதலான் தன் கருணை கண்காட்ட வந்தை எண்ணுதற்கு எட்டாயெழிலார் கடல் இறங்கி பின்னிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கு ஒழியாய் எண்ணிறந்து எல்லையில் நின் பெரும் தீர் கொல்லாவினையேன் போழுமாறு ஒந்தடியேன் புல்லாயிப் பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாயிப் பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராயி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண் நின்று வீடுத்தேன் உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கந்த வெய்யாய் தனியாயமான நாம் விமலா பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருடி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்சுலரீ எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமாய் அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவேன் ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருதருவாய் போக்குவாய் என்னை பூவிப்பாய் நின்றொழுங்கில் நாற்றத்தின் நேரியாய் தேயாய் நனியானி மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோ நீ கறந்தவால் கண்ணலொடு நெய் கலந்தார் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேரூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாயையுடை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி குரந்தோல் போர்த்து எங்கும் புழுக்கு மூடி மலம் தோறும் ஒன்பது வாயிற் குடிலையீ மலங்கப் புரணைந்தும் வஞ்சனையைச் செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனுக்கு கலந்த அன்பாய்க் கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இராத சிறியேற்கு நல்கி விளந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவணி மாசத்த ஜோதி மலந்த மலச்சுழனி தேசனி சேனாரமுதி சிவபுரணி மாம் பற்றருத்து பாரிக்கும் ஆரியனி மேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பெராந்த பெருங்கருணை பெறாரி ஆறா அமுதி அளவிரா பெம்மாணி ஓராதார் உள்ளக்குள் ஒழிக்கும் ஒளியானி நீராய் உருக்கியன் ஆறுயிராயிரி இன்பமும் துன்பமும் இல்லானி உள்ளானி அன்பருக்கு அன்பனி யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனி துண்ணிருடே தோன்றா பெருமையணி ஆதியணி அந்தம் நடுவாகி அல்லானி ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானி கூட்டமை ஞானத்தால் கொண்டுணர்வா தம் கருத்தில் நோக்கரிய நோக்கி நுணுக்கரிய நுண்ணுணர்வி போக்கும் வரவும் புனருவிலா புண்ணியனி காக்கும் எம் காவலி காம்பரிய பேருடீ ஆற்றின்பெல்லனி அத்தா நிக்காய் நின்ற தோற்ற சுடருடையாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனி தேற்றச் செடிவே என் சிந்தனையுள் ஊட்டான உள்நாரமுதே உடையானி வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணிஓ என்றென்று போற்றி போன்றிருந்து பொய்கட்டு மையானார் வீட்டு வந்து வினை சாராமி கள்ளப்புல குறம்பை கட்டழிக்க வல்லானி நள்ளிருளில் நட்டம் இல்லை உத்தனி தென் வாண்டி அல்லல் பிறவி ஓ என்று சொல்ரிய சொல்லி திருவடிக்கீழ் சொல்ல பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்து எல்லாம் அல்ல திருவினை திருவுருளை தெரிவிக்கொண்டு நம்முடைய கடலூரில் நம்முடைய அன்பிற்கும் போட்டு வைக்க முடிய ஐயாவர்கள் உயரமான வழியாக இது மாதிரி நம்ம எல்லாம் ஈர்க்கண்ணி ஆட்கொண்டு எந்த பெருமானி என்பது வழித்து இம்மாதிரி பெரிய பிராண சிந்தனை செய்ய வேண்டும் என்று நமக்கெல்லாம் கண்டிப்பாக எனவே அவர்களது குடும்பத்தாரெல்லாம் எல்லா நலனும் வளம் பற்றி நிர்ணயம் பிறப்படுகின்றது இதற்கு உறுதுணையாக இருந்து வருகின்ற அண்ணாமலையார் அடிக்க வரும்னால் அண்ணாமலையிலிருந்து என்னுடைய ஐயாவர்கள் அன்றுதான் பல ஆண்டுகளாக இந்த மாதிரி கொடி பெரிய அப்போ திருவண்ணாமலை அதை இங்கேயும் வந்து செய்து அருமையாக செய்கிறார் அவர்களுக்கு கண்டு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு வந்து கேட்டு வழிகின்ற பெயர்கள் தாய்மார்கள் எல்லோரும் கண்டு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வது எங்கள் கல்லூரியில் ஒரு காலத்தில் கழிந்த நம்முடைய அருமை கல்லூரி வந்திருக்கார் அவருக்கும் வந்து நல்லா அசைப்பண்டு இப்பொழுது ஆடுச்சார் கொண்ட புராணத்தில் எங்கே இருக்கணும்னா சில்லையிலே இருக்கும் சில்லையிலே நமக்காக நம்முடைய சுந்தர பெருமான் அது ஏற்க எங்கே கூத்தப்பெருமானை கண்டுகளித்தவாடு இருக்கிறான் தென்னீரா மலம்பேன் யாய் குந்தம் திருநடம் குந்திரச் சுற்று மண்ணிலே வந்த திறவியே எனக்கு வாலிலானந்தமாம் என்று நீரானந்த அறிவிலிய சொரிய கைவள உத்தி மேற் குறித்து பண்ணினால் நீதி அறிவரும் படியும் பாடினார் பழகினார் பனிந்தா என்று கேட்கலா பெருமாள் அவள் அப்படியே தன்னை அப்டியே முழுமையாக பெருமான் திருவடியில் ஆட்படுத்தி அந்த கூத்த பெருமானையே கண்டாராம் கண்டுகொண்டிருக்காரு ஆகிய அப்படி கண்டுகொண்டிருந்த நம்முடைய பெருமான் சுந்தரர் இப்போ என்ன செய்யப்படாத தடுத்து முன்னாண்ட தொண்டனார் முன்பு தனிப்பெரும் தாண்டவம் புரிய எடுத்த சேவனியார் அருளினால் தரளம் எரிபொணல் மரிதிரை பொன்னி மடுத்தணியில் வண்ண பண்ணை ஆரூரில் வருக நம்பால் என வானில் அடுத்த போதினில் வந்தெழுந்ததோ நாதம் கேட்டலும் அது உணர்ந்ததும் தாரு பாட்டு பாட்டு வந்துடுறேன் நூற்றி எட்டு சரி சர்தார் மண்டபிராமத்தில் நூற்றி எட்டாயிரம் ஆமா எனவே இவ்வாறு வந்து அவர் சில்லையிலே இருந்து பெருமானை நல்லா உன்றி மனம் உன்றி மேலே அப்படியே வழிபாடு செய்து அது நிறைவுபடுத்தும்போது பெருமானை என்ன செய்கிறாராம் திருவாரூருக்கு வருக என்று பண்ணுகிறார் யார் சுந்தரன் திருவாரூருக்கு வருக என்று எனவே சில்லை பெருமான் திருவாரூருக்கு வருகை என்று அந்த அருள் சரிய சுந்தரர் அது திருச்செடி மறுத்தார் மறுத்துவிட்டு என்ன செய்தார் அவ்வளோதான் உடனே அது உணர்ந்தெழுந்தார் என செல்லுக என்று சொல்லுவது யார் பெருமாள் அதுக்கு மேல் யாராவது சொல்ல முடியுமா பெருமான் அதனால் அவளை உடனே பிரஸ்காரம் ஆடி நின்றவர் பேரருளினால் நிகழ்ந்த அப்படி சென்னி மேற்கொண்டு சூடும் கரங்கள் சூடுதம் கரங்கள் அஞ்சலி கொண்டு தொடுந்தொரும் குறவிடை கொண்டு என சரி அந்த ஆரோருக்கு வருகை என்று அழைக்கிறார் ஆனால் இங்கே பிள்ளைகளுடைய காட்சியை கண்டுகொண்டிருக்கிற நிலை இனி நமக்கு இப்பொழுது வாய்க்காது ஏன்னா இங்கே திருவாரூர் போனான்னு சொல்லிட்டு இங்கேயும் பெருமானி பெருமானி இங்கு வந்து என்னவா சாராமி நல்ல புலப்பெறம்பு கட்டடிக்க என்று சொல்லி இங்கேயும் கூத்தப்பெருமானை பணம் சொல்லிட்டு அப்படியே புறப்படாதா நீங்கள் திருவாரூருக்கு அல்லமா கோபுணை நிலைய கோந்து நீருவான் பணிய உயர்ந்த பொன் வரை போல் நிலை ஏழு கோபுரம் கடந்து கோபுரத்தை எல்லாம் கடந்து வந்து நின்று கோபுரத்தை நிலமட பணிந்து நெடுந்தெரு வீதியை வணங்கி பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே இருக்கிற பெருமானை தான் வணங்குகிறோம் ஆனால் இவர்கள் கோபுரத்தையும் வணங்கி அந்த வீதியையும் வணங்குகிறாரோ வீதியையும் வணங்குறார்கள் அப்படிப்பட்ட காரணம் அப்போ அவ்வாறு வணங்கி நெடுந்திரு வீதியை வணங்கி மண்டலார் செல்வம் அருகின் ஊடேகி மன்னிய திருப்பதி அதனில் செந்திசி வாயில் கடந்து முன்போந்து செந்திசி வாயில் கடந்து எந்த கோபுரத்து வழியாக வந்தார்னா செந்தி சிவாயில் வழியாக வளர்கிறார் என்னு சொன்னார் கடந்து முன்போந்து கேட்படுத்து திருவெள்ளை இறங்கி அப்புறம் கொஞ்சோரம் பண்ண உடனே சில்லை இப்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் மீண்டும் வருக வணக்கம்னு போட்டிருப்பான் ஏன்னா அந்த எல்லை எடுத்துட்டு அந்த மாதிரியான அப்பெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க ஆனால் அவர் இந்த எல்லை கடந்த போது பெருமானி மீண்டும் உங்களுடைய திருவள்ளி எனக்கு எப்படும் காட்டணும் சொல்லிவிட்டு அங்கிருந்து கடந்த முன் போந்து ஏற்படு திருவில்லை இணங்கி கொண்டை வாசடையான் அருடையே நினைவார் கொள்ளிட திருநதி கடந்தான் கொள்ளம் கடந்தாலும் ஏது பா அதனால் இங்கே ஆளூர் பக்கம் அப்படியே தண்ணி அந்த கொஞ்சம் குறைவார் அப்படிங்கிற மேலே பேசிதான் அப்படிதான் போயிருந்தோம் முருகா முருகா இப்ப இருக்கிற வசதியும் இருக்குமானால் எவ்வளவோ எனவே பொருளத்தின் நதி கடந்தார் புறந்தருவார் பொற்றிப்ப குடி முன்னூர் அணிமாதர் அறம் பயந்தால் திருமுலைப்பால் அமுது உண்டு வளர்ந்தவர்தான் திறந்தருடும் பெரும்பேறு பெற்றதென முற்றுளையில் திறந்தபோல் கழுமளமாம் திருப்பதியைச் சென்றணிந்தார் போரவில்லை சீர்காழி சீர்காடியில் ஞானசம்பந்த பெருமாள் ஏன்னா இவருக்கு முதியவர் இவரை வந்து எட்டாம் நூற்றாண்டு ஞானசம்பந்தர் ஏழாம் நூக்காண்டு அதனால் அங்கே அவர் அந்த தாய் பெருமாற்றினுடைய அந்த ஞானம் கலந்த பாலை உண்ட இடம் அது அதனாலே ஞானசம்பந்தர் திருவதாரம் செய்த இடமும் அது அதனால என்ன செய்தாராம் அங்கே சென்றாராம் சென்ற பிள்ளையார் அவதாரம் செய்த பெரும் உள்ளும் நான் நிதி ஏன் என்று ஊர் எல்லை புறம் வள்ளலார் வலமாக வரும் பொழுதில் சிதைனா அந்த த சீர்காழியும் வந்த உடனே ஊருக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் காரணம் என்னென்னா ஞானசம்பந்தர் திருவது இடத்துல நம்முடைய அடிப்படையில் சுயசிகள் என்று அந்த சீர்காழியினுடைய எல்லை ஊர் எல்லை அப்படி வர மாட்டாங்க அந்த மாதிரி அந்த மும்மையை அன்புக்காங்க அதெல்லாம் முன்னேற்றிக் கூட பார்க்க முடியாது என்னை கூட பார்க்க முடியாது அதனால் உள்ள ஊருக்குள்ளது அவருடைய திருவள்ளி பட்டத்தில்லாம் சொல்லிட்டு அந்த ஊர் எல்லையில் அப்படியே தீர்வாக வளம் வரலாம் வந்தால் ஆமாம் ஒன்று வளர்ந்தவர் தான் திறந்தருளும் பெரும்பேறு பெற்றதென திருப்பதியை சென்றடைந்தார் பிள்ளையார் திருவதாரம் செய்த பெரும்போலை உள்ளும் நான் மதியேன் என்று ஊர் எல்லை புறம் வள்ளலார் வளமாக வரும் பொழுதில் மங்க விடையானும் எதிர் காட்சி கொடுத்தருளான் வேண்டுவார் வேண்டுவதே போல இவர் வந்து அந்த ஞானசம்பந்தர் உள்ள அந்த மாதிரி திருவடிப்பட்ட இடத்துல போக வேணாம்னு கருதி அது வளர்ந்தார் ஆனால் காளி பெருமான் அறிஞியா காளி பெருமான் உண்மை கூட காட்சி கொடுத்தார் அதனால எது காட்சி கொடுத்தரில் வண்டிய பேரந்தினால் வந்துண்ட நம்பிரஞ்சி செந்திரை வேலையில் நிறந்த திருத்தோணி புறத்தாரி கண்டுகொண்டேன் கைலையினில் வீட்டிருந்தபடி என்று பந்தரும் எந்திரி பயின்ற திருப்பதியும் பாடினார் இங்கேதான் அடிப்படையாக சொல்வது இவ்வளோ தூரமெல்லாம் அந்த மாதிரி ஊருக்குள்ளே போகாமல் எல்லையிலேயே போய் எல்லையிலேருந்து இம்மாதிரி வணங்க இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லுவொழுது இதுக்கெல்லாம் என்ன சார் அடிப்படையான என்ன ஆதாரம் என்று கல்லூரி பையனால்தான் கேட்பாங்க என்ன தான் ஆதாரம் இதெல்லாம் என்று அதுதான் இங்கே சொல்லுங்கிறார் மண்டிய பேரன்பினால் வண் தொண்டை நின்றெருஞ்சி தென்பெறி வேலை வை வேலையில் மிதந்த திருத்தோணி புறத்தாரி கண்டு கொண்டேன் கைலையினில் இருந்தபடி என்று பண்தரும் இன்னி செய்ய திருப்பதியம் பாடினார் அப்படிங்களா அந்த அப்படி வளம் வருகின்ற பொழுதே பெருமான் காட்சி கொடுக்கும் போது இந்த அருமையான திருப்பதிக் பார்த்தீங்க அந்த திருப்பதியம்தான் நமக்கு சேக்கராடிவார் வரலாறுவதற்கு காரணமாயிருக்கு காரணமாயிட்டு என்னமா கண்டு கொண்டேன் கைலையினில் இருந்தபடி அது திருத்தோணி புறத்தாரே கைலையில் எப்படி இருப்பாரோ ஏன்னா கைலையில் இருந்தபடி சொல்கிறாருனா அந்த பழைய வாசனை இவர் எங்கிருந்து வந்தார் கைலாயத்திலிருந்து அதனால அந்த கைதீனில் கண்டுகொண்டபடி இருந்து நான் திருப்பதி அந்த திருப்பதியம் தான் காரணமாயிருக்கு எது அந்த ஊழல் வளமாக வந்து பாடினார் என்று அந்த திருப்பதியம் தான் காரணமாயிருக்கு ஆஹ் இரு பெருமான் எது நின்றும் இடும் வெறுக்கோடு நீங்க ஆர் மேல் சில விரும்பி பெருக்க ஓதம் சூர்புடவ பெரும்பதியை வணங்கி போய் திருக்கோல தாவணங்கிச் சென்றவன் மாலைகள் பாடி தீர்காடி திருக்கோளக்காய் திருக்கோலக்கா போனோம் திருக்கோளா ஆனால் அப்போ தான் இப்போதெல்லாம் வடிங்கியது ஐயோ நம்ம ஒத்தரி பாதையாக இருக்கோம் அல்லது வண்டி பாதை இருக்கும் அதுதான் இதை விட வேற ஒன்று வடிக்கடி ஐயா திரு திருக்கோலக்காய்னா சரி சாணி இது இப்போ இப்படி இங்கே இருந்து இப்படி போதிங்க அப்படி கொஞ்சம் சாட்சி போங்க திருக்கோலக்காய் இருக்கும் அங்கே போனோம் அந்தபடி வந்து திருக்கோம் இருக்கோலம் இடும் பெருமான்னு எது நின்றும் அதானே ஆனால் வெறுக்கோ வெறுக்கோளுக்கு அது ஆறு ஊர் நேற்று பெருக்கோதம் சுல்வரவை பெரும்பதி வணங்கி போய் திருக்கோலக்காவனை செந்தமிழ் மாதிகள் பாடி திருக்கோலக்கா சென்று அவங்க வணங்கினார் என்று சொன்னார் அங்கிருந்தவாறு தேனாருக்கு மலச்சோலை திருப்பொன்கூர் நம்பர்வாள் ஆண் ஆப்பேர் அன்புணிகள் அடிபணிந்து நந்தனார் சொல்லியா நல்லவாங்க நல்லவாங்க அடிபணிந்து அதுக்கெல்லாம் தமிழ் இதுக்கான்னு தெரியல ஏன்னா சுந்தர ரொம்ப பிடிவு தான் நூற்றி ஒரு பதிவுனு தான் அதனால பல பதிவு நமக்கு அதனால அந்த அந்த திரு பொன்கூர் நம்பர் பால் ஆனா பேர் அன்புமிகு அடிபணிந்து தமிழ் பாடி மான் ஆரதலத்தார் மகிழ்ந்த இடம் பல வணங்கி அங்கிருந்தவாறு பல்பே இடங்கள் எங்கே திருக்கோவிலுக்கோ அந்த இடத்துல போய் ஒரு வளமாக வந்து வணங்கித்தான் போவார் அது அவருடைய பழக்கம் அந்த நாயன்மாரோடைய பழக்கம் அதனால் வணங்கி கான்க்கும் அலத்தலஞ்சூர் காவிரியின் கரை அணைந்தார் காவிரி எனவே மாயுரம் வந்துட்டு பம்புல் ஆமவரையை மணிபுடித்து வந்திடையும் கைம்பொன் வார்கை பொன்னி பயிர் தீர்த்தம் படிந்தாடி கம்பிரான் மயிலாடுதுறை வணங்கி தாவிற்சியில் அம்பர் மாகாணத்தில் அமர்ந்தது